அகரமுதலை எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு நட்பார்தல் என்ற அதிகாரத்தின் குரட்பாக்களின் சாரத்தை தொடர்ந்து மேலும் நினைவுபடுத்திக் கொள்ளுகிறோம் குரல் ஆறு கேட்டினும் உண்டு ஓர் உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல் ஒருவனுக்கு கேடு என்பது தன்னுடைய நண்பர் என்னும் நிலத்தினை சரியாக அளந்து பார்ப்பதற்குரிய ஓர் அளவு கோல் ஆகும் ஆகவே அந்த கேட்டினால் நண்பரை ஆராய்ந்து அறியும் நல்லறிவும் நமக்கு கிடைக்கின்றது நண்பரை நன்கு அறிய நமக்கு வரும் கேடே நற்கருவியாகும் என்பது இக்குரட்பாவின் கருத்து மூன்று முதல் ஆறு வரை நான்கு குரட்பாக்களில் நட்பினை ஆராய்ந்து அறியும் விதமும் அதனால் பெரும் நண்பர்கள் யார் என்பதும் நமக்கு நவிழப்பட்டிருக்கிறது குரல் ஏழு ஊதியம் என்பது ஒருவர்க்கு பேதையார் கேண்மை ஒரி விடல் ஒருவனுக்கு லாபம் என்று சொல்லப்படுவது எது என்றால் அவன் அறிவில்லாதவர்களுடன் செய்து கொண்ட நட்பினை கைவிட்டு அவரிடமிருந்து முற்றிலும் விலகியிருப்பதே ஆகும் நல் அறிவு இல்லாதவருடைய நட்பிலிருந்து நீங்குவதே நலம் தரும் என்பது கருத்து குரல் எட்டு உள்ளம் சிறுகுவ கொள்ளற்க அல்லல் கண் ஆற்று அறுப்பார் நட்பு உள்ளத்தில் ஊக்கம் குறைவதற்கு காரணமான செயல்களை செய்வதற்கு எண்ணாமல் இருக்க வேண்டும் அதுபோல தனக்கு துன்பம் வந்தபோது தன்னை கைவிட்டு விலகியவரின் நட்பினை மீண்டும் ஏற்றுக்கொள்ளாமல் நீக்கிவிட வேண்டும் துன்பம் வந்தபோது துணை நிற்க நட்பு விலக்கப்படுதல் அவசியம் என்பது கருத்து கெடுங்காலை கைவிடுவார் கேண்மை அடுங்காலை உள்ளினும் உள்ளம் சுடும் ஒன்பதாவது குரட்பா இது ஒருவன் நன்றாக இருக்கும் காலத்தில் அவன் உடன் இருந்துவிட்டு அவன் கெட்டுப்போகின்ற காலத்திலே அவனை விட்டுவிட்டு நீங்குகின்றவரிடம் செய்து கொண்ட பழைய நட்பினை யமன் தனது உயிரை எடுக்க வரும் காலத்தில் நினைத்து பார்த்தாலும் அந்த பழைய நட்பு அவன் மனதை சுட்டு பொசுக்கும் துன்பம் வரும் காலத்தில் துணை நிற்காத நட்பு காலன் வரும் காலத்திலும் கவலை தரும் என்பது கரு ஏழு எட்டு ஒன்பது இந்த மூன்று குரட்பாக்களிலே நண்பராக யாரை ஆக்கக்கூடாது என்பது பற்றி உபதேசிக்கப்பட்டிருக்கிறது குரல் பத்து மறுவுக மாசற்றார் கேழ்மை ஒன்று ஈத்தும் ஒருவுக ஒப்பிலார் நட்பு உயர்ந்தோரின் ஒழுக்கத்தினோடு ஒத்துப்போகக்கூடிய குற்றமில்லாதவருடைய நட்பினையே நாம் ஆராய்ந்து அறிந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் உயர்ந்தோரின் பண்புடன் ஒத்துப்போகாதவருடைய நட்பினை அறியாமல் ஒருவேளை ஏற்றுக்கொண்டு விட்டாலும் அவர் விரும்பிய ஒன்றை கொடுத்தாவது அந்த நட்பினை விட்டுவிட வேண்டும் எதிர்மறையிலும் உடன்பாட்டு முறையிலும் இந்த குரட்பா யாரை நண்பராக கொள்ள வேண்டும் யாரை நண்பராக கூடாது என்பதை உணர்த்தி இருக்கிறது தொகை பொருள் பார்ப்போம் நன்றாக ஆராய்ந்து அறிந்த பின்னரே ஒருவரோடு நட்பு கொள்ள வேண்டும் ஆராய்ந்து பாராமல் நட்பு கொண்டால் முடிவில் சாகும் வரை துயரம் உண்டு ஒருவனுடைய குணம் குடி இனம் முதலியவற்றை முன்னதாகவே ஆராய்ந்து அறிந்து நன்மை கண்ட பின்பே நட்பு செய்ய வேண்டும் நல்ல குடிப்பிறப்போடு பழிக்கு அஞ்சுகின்றவனே நட்பிற்கு உரியவனாவன் இடித்து அறிவூட்டவல்ல தெளிவுடையாரையே நட்பினராக தேர்ந்து கொள்ள வேண்டும் கிளைஞரை அளந்து காண்டற்கு கேடே நல்ல கருவியாகும் அறிவிலாதவர்களுடைய நட்பினை ஒழித்துவிட்டால் பெரியதோர் ஊதியமாகும் அல்லல் நேர்ந்தபோது விட்டொழிவார் நட்பை என்றும் கொள்ளலாகாது சமயம் பார்த்து விலகிவிடுவார் நட்பு யமவாதையைக் காட்டிலும் கொடியதாகும் தூயவர்களோடுதான் நட்பு கொள்ள வேண்டும் தீயவர்களை என்றும் சார்ந்திருக்கலாகாது சேரல் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம்